சன்மார்க்க சங்கத்தார்க்கையிட்ட இறுதிக்கட்டளை முப்பது ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு ஸ்ரீமுக வருடம் தை மாதம் நான் உள்ளே பத்து பதினைந்து தினமிருக்கப் போகின்றேன் பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார் என்னை காட்டிக்கொடா. காட்டிக்கொடார் திருச்சிற்றம்பலம் சன்மார்க்க சங்கத்தார்க்கு இட்ட இறுதிக்கட்டளை முற்றிற்று அழைப்புகள் அறிவிப்புகள் கற்றளைகள் முற்று